பாடம் முப்பத்தி ஏழு தான் அறியாத விதத்தில் தனது நல்லரங்கள் பாடுபட்டு போய்விடுமோ எனது எனது சொல்லை எனது செயலோடு நான் ஒப்பிட்டு நான் பொய் சொல்லிவிட்டேனோ என அஞ்சாமல் இருந்ததில்லை இபுனு அபி முலேகா கூறுகிறார் நான் நபி தோடர்களில் முப்பது பேரை சந்தித்திருக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்குள் நயவஞ்சகத்தனம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுபவர்களாகவே இருந்தார்கள் மேலும் அவர்கள் யாரும் ஜிபரில் மீகலாம் ஆகியோரின் ஈமான் தமக்கு இருந்ததாக கூறியதில்லை கூறியதாக அறிவிக்கப்படுகிறது உண்மை மூமினை தவிர வேறு எவரும் இறைவனை அஞ்சுவதில்லை நயவஞ்சகனை தவிர வேறு யாரும் அவன் விஷயத்தில் அச்சமற்று இருப்பதில்லை பாவம் மன்னிப்பு கேளாமல் பாவத்திலும் நயவஞ்சக நிலைத்து இருப்பதற்கு கடும் எச்சரிக்கை ஏனெனில் அல்லாஹ் கூறுகின்றான் தெரிந்து கொண்டே தாங்கள் செய்த தீமையானவைகளில் நிலைத்திருக்க மாட்டார்கள் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அவசனம்